அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அச்சம் உடையார்க்கு அரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு அச்சம் உடையார்க்கு அரணில்லை மனதிலே அச்சம் உள்ளவருக்கு எவ்வளவு இருந்தாலும் அது பயனை தராது அதேபோல் மறதி உள்ளவருக்கு நன்மை அல்லது முன்னேற்றம் என்பதே இல்லை என்பது இக்குரட்பாவின் பொருள் எவ்வளவு நல்ல பாதுகாப்பு இருந்தபோதிலும் அச்சம் மனம் அமைதி அடையாது அதனால் அச்சத்தினால் அவர் தனக்குத்தானே துன்ப இணைந்திருப்பார் அதுபோல எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் மறதி உள்ளவருடைய வளர்ச்சி கெட்டுவிடும் அதனால் அவரும் கெட்டுப்போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு மனதிலே அச்சம் உள்ளவருக்கு தகுந்த அரண்களும் பயன் கொடுக்காது அதுபோல உயர்ந்த நிலையும் மனத்திலே மரதி உள்ளவருக்கு பயன் தராது என்பது கருத்து இதற்கு மேற்கோளாக சில அகச்சான்றுகளையே பார்க்கலாம் இறைமாட்சி அதிகாரத்தை நாம் இன்னும் ஆராயத் தொடங்கவில்லை அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இது திருக்குறள் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இறைமாட்சி அதிகாரத்தில் வருகிறது அதே போன்று முன்னூற்றி எண்பத்தி மூணு அதே அதிகாரத்தில் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆழ்பவர்க்கு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சிந்தித்து பார்க்கலாம் ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர் ஊனம் என்று பெரிது இழைக்கின்றீர் ஓங்கு கல்வி உழைப்பை மறந்தீர் என்று பாரதியார் பாடி இருப்பதையும் நாம் நினைவு கொள்ளலாம் பதவுரை பார்க்கலாம் அச்சமுடையார்க்கு அச்ச உணர்ச்சியில் ஆழ்ந்திருப்பவர்க்கு அரண் எத்துணை பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் இல்லை அப்பாதுகாப்பு அமைப்புகளால் பயன் அதாவது மன அமைதி ஏற்படாது ஆங்கு அதுபோல நன்கு நன்றாக பொருளுடையவராக இருந்தாலும் கூட பொச்சாப்புடையார்க்கு மறதியை உடையவர்க்கு இல்லை பொருட்களால் பயனில்லை அந்த பொருளை அனுபவிக்காததினால் மனதில் அமைதி ஏற்படாது என்பது கருத்து அச்ச உணர்ச்சியில் ஆழ்ந்திருப்பவருக்கு எத்தனை பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் அப்பாதுகாப்பு அமைப்புகளால் அவருக்கு பயன் மன அமைதி ஏற்படப் போவதில்லை அதே நன்றாக பொருள் இருந்தாலும் கூட மறதியை உடையவருக்கு அப்பொருட்களோடு தொடர்பு இயலாததால் பயன் ஒன்றும் இருக்காது என்பதுதான் பொழிப்புடை அச்சம் உடையார்க்கு அரணில்லை இல்லை ஆங்கில் உடையார்க்கு நன்கு அனைவருக்கும் மனமார்ந்தேயம் ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு